பின்வருமாறு ஒருவர் கூறுவதுதான் ஒருவர் கூறி முன் அவர் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசி ஆவார் மேலும் இதை இரவில் ஒருவர் உறுதியுடன் கூறி காலை வரும் முன் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசி ஆவார் என்று நபி அவர்கள் கூறினார்கள் நீய என் இறைவன் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை என்னை நீ படைத்தாய் நான் உன் அடியான் நான் என்ற அளவுக்கு உனக்கு தந்த வாக்குறுதி மற்றும் ஒப்பந்தப்படி இருப்பேன் நான் செய்கின்ற அனைத்து தீமையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் எனக்கு நீ செய்துள்ள உன் அருக்கொடை மூலம் உன்னிடம் சமர்ப்பிக்கின்றேன் என் பாவத்தையும் உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன் நிச்சயமாக பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது